ஆண்டவராகியேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாள் தியானத்தின் தலைப்பு கண்ணுக்கு தெரியாது மேஜரிங் ஆன் மைனர்ஸ் வாசிக்க வேண்டிய பகுதி மத்தியு 23 மூன்றாம் 16 பதினாறு முதல் இருபத்தி வரை குருடரான வழிகாட்டிகளே உங்களுக்கு ஐயோ எவனாயிலும் தேவாலயத்தின் பேரில் சத்தியம் பண்ணினால் அதனால் ஒன்றுமில்லை என்றும் எவனாயிலும் தேவாலயத்தின் பொன்னின் பேரில் சத்தியம் பண்ணினால் அவன் கடனாளி என்றும் சொல்லுகிறீர்களே மதிகேடரே குருடரே பொண்ணை தேவாலயமோ மேலும் எவனாயிலும் பலிபீடத்தின் பேரில் சத்தியம் பண்ணினால் அதனால் ஒன்றுமில்லை என்றும் எவனாயிலும் அதன் மேல் இருக்கிற காணிக்கையின் பேரில் சத்தியம் பண்ணினால் அவன் கடனாளி என்றும் சொல்லுகிறீர்களே மதிகேடரே குருடரே எது முக்கியம் காணிக்கையோ காணிக்கையை பிரசுத்தமாக்குகிற பலிபீடமோ ஆகையால் பலிபீடத்தின் பெயரில் சத்தியம் பண்ணுகிறவன் அதன் பேரிலும் அதன் மேலுள்ள எல்லாவற்றின் பெயரிலும் சத்தியம் பண்ணுகிறான் தேவாலயத்தின் பேரில் சத்தியம் பண்ணுகிறவன் அதன் பேரிலும் அதில் வாசமாயிருக்கிறவர் பேரிலும் சத்தியம் பண்ணுகிறான் வானத்தின் பேரில் சத்தியம் பண்ணுகிறவன் தேவனுடைய சிங்காசனத்தின் பெயரிலும் அதில் வீட்டிருக்கிறவர் பேரிலும் சத்தியம் பண்ணுகிறான் மாயக்காரராக வேத பாருகரே பரிசெயரே உங்களுக்கு ஐயோ எங்கள் ஒற்றலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷத்தவைகளாகிய நீதியையும் இறக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள் இவைகளையும் செய்ய வேண்டும் அவைகளையும் விடாதிருக்க குருடரான வழிகாட்டிகளே கொசு இல்லாதபடி வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குவர்கள இருக்கிறீர்கள் மாயக்காரராகிய வேத பாகரே உங்களுக்கு ஐயோ போஜனமான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள் உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதித்தினாலும் நிறைந்திருக்கின்றன குருடனான பரிசெயனே போஜன பாத்திரங்களின் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு இன்றைய மனப்பாட வசனம் வாசித்த பகுதியிலே மத்திய இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு கொசுவை வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குகிறீர்களே வெளிப்படையான காரியங்களை வற்புறுத்தி ஆனால் முக்கியமானவற்றை கவனியாது விடும் மாய்மால மார்க்கத்தை இயேசு கண்டனம் செய்கையில் தமது இறுதி பிரசங்கத்தில் இப்பழமொழியை கூறினார் பூச்சிகளில் சிறியது அநேகமாய் கொசுதான் பாலஸ்தீனா நாட்டில் இருந்த ஒட்டகம் தான் பெரியது அது சடங்கின்படி அசுத்தமானது மத்திய இருபத்தி மூன்றாம் அத்தியாயம் முழுவதிலும் இயேசு கடும் கோபத்துடன் காட்சியளிக்கிறார் குறைந்தது எட்டு தடவை ஐயோ என்று சாபமிட்டார் மார்க்க தலைவர்களை வெளிவேடக்காரர் குருட்டு வழிகாட்டிகள் மடையர் என்றெல்லாம் அவர் அழைத்தார் கிறிஸ்துவின் காலத்தில் இருந்த யூத மதத்திற்கும் இன்றைய கிறிஸ்தவத்திற்கும் வேறுபாடு அதிகமில்லை எப்படியெனில் நமது தலைவர்கள் செய்வதை அல்ல தான் நாம் பின்பற்ற முடியும் தலைவர்கள் மற்றவர்கள் மீது கடினமாகவும் தங்கள் மீதோ மிருதுவாகவும் இருக்கிறார்கள் மதிப்பிற்காக வேறுவித உடைகளை உடுத்திக்கொள்கிறார்கள் பட்டங்களையும் பதவிகளையும் நாடி அலைகிறார்கள் தலைவர்கள் கடவுளின் காரியங்களில் வளருவது நின்று போகும்போது அவர்கள் மக்களது வளர்ச்சிக்கும் முட்டுக்கட்டையாயிருக்கிறார்கள் பிரசிங்குமார் தங்களது ஜபங்களை வைத்து விதவைகளையும் பாடுபடுகிறவர்களையும் கொள்ளையடிக்கிறார்கள் சபை மேப்பர்கள் சபையினரின் ஆன்மீக ஆரோக்கியத்தை விட அவர்களது எண்ணிக்கை பெருகுவதிலேயே கண்ணும் கருத்துமாயிருக்கிறார்கள் சடங்குகளே சத்தியத்தை விட முக்கியத்துவம் பெறுகின்றன தசம பாகம் செலுத்தாத விசுவாசிகள் மீது மேப்பர்களுக்கு கோபம் வரும் ஆனால் அவர்களை சமூக நல சேவைகளுக்கும் ஏழைகளுக்கு உதவவும் ஊக்குவிக்க மாட்டார்கள் அந்த இருபத்தி மூன்றாம் அத்தியாயத்தில் உள்ள அன்றைய மார்க்க தலைவர்கள் இதை அப்படியே படம் பிடித்து பிரதிபலித்து நாம் இன்றைய நிலையிலே நாம் அறிந்து கொள்ளலாம் இன்று நமது ஆலயங்களில் பிரசங்கிப்பதற்காக ஒருவேளை இயேசு வருவார் எனில் அவர் என்ன சொல்லுவார் என்று இதோ கற்பனை செய்து பார்க்கிறேன் வேடக்காரரே உங்களுக்கு ஐயோ வீடியோ எடுத்துவிட்டால் அது பரிசுத்த குலைச்சல் ஆக்கி விடும் என்று எண்ணுகிறீர்கள் ஆனால் உங்கள் கமிட்டி கூடுகைகளுக்கு பிரசங்கிக்கிறீர்கள் ஆனால் மூன்று தலைமுறைகளுக்கு வங்கிகளில் பணம் சேர்த்து வைக்கிறீர்கள் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் தொடாதே சுவைக்காதே தீண்டாதே என்றே சொல்லிக்கொண்டிருக்கும் மார்க்கம் புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவமே அல்ல வாசிக்கிறேன் பாருங்கள் கொலோசையர் இரண்டாம் தியாயம் இருபதாம் இருபத்தி ஓராம் வசனங்கள் நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மறித்ததுண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்கள் போல மனுஷருடைய கற்பனைகளின்படியும் போதனைகளின்படியேயும் நடந்து தொடாதே ருசிபாராதே தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு நீங்கள் உட்படுகிறது என்ன இவையெல்லாம் அனுபவிக்கிறதுனால் அழிந்து போகுமே நாமோ பிரியமானவர்களே இந்த புதிய உடன்பாட்டின் காலத்திலும் பழைய ஏற்பாட்டு வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒட்டகம் போன்ற பெரிய மிருகத்தை கூட பார்க்க முடியாத அளவு சட்ட திட்ட கொள்கை நமது கண்களை குருடாக்கிவிட்டது கொசு போன்ற சிறிய காரியங்களில் கூட நாம் அவ்வளவு கண்டிப்பா இருக்கிறோம் என்ற சுய வஞ்சகத்தில் நாம் அகப்பட்டிருக்கிறோம் டிஎல் மோடியின் உடன் ஊழியர் பிலிப் பி பிளிஸ் என்பவர் ஆங்கிலத்திலே ஒரு அழகான ஒரு பாடல் earth stains, more longings for home, more fit for the kingdom, more used would I be, more blessed and holy, more savior like thee. அது தமிழாக்கமும் செய்யப்பட்டுள்ளது இன்னும் தூய்மை இன்னும் பலம் மேற்கொள்ள இன்னும் விலகல் உலக கரையின்று இன்னும் நாட்டம் மேலுலகின் மீது இரையரசு தேடி இன்னும் இரட்சகா உம்மை போல் மாற இதுவே நமது ஜபமாக இருக்கட்டும் இல்லையேல் மார்க்க சடங்குகளிலும் சட்டத்திட்ட பரமான கொள்கைகளிலும் நாம் அகப்பட்டு சிறிய காரியங்களை பெரிதாக்கி பெரிய காரியங்களில் நாம் வந்து தோல்வியடைந்து விடுவோம் வடிகட்டி ஒகத்தை விளங்குகிற ஆலயங்களிலும் சபைகளிலும் துவங்கிவிடும் எது அவ்வளவு முக்கியம் இல்லாத காரியங்களோ அதை நாம் பெரிதுபடுத்தக் கூடாது இப்படிப்பட்ட நிலைதான் நம்மை சமநிலையிலே இருக்கும்படி காத்துக்கொள்ளும் எங்கள் மகாபிரிய தேவனே இந்த அருமையான நாளின் தியானத்திற்காக நாங்கள் இந்த அத்தியாயத்தை வாசிக்கவே எங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது எத்தனை முறை குமாரனா ஏசு கிறிஸ்து ஐயோ உங்களுக்கு ஐயோ உங்களுக்கு ஐயோ என்று சொன்னார் அவருடைய இருதயத்துல எவ்வளவு பெரிய பாரம் இருந்திருந்தாலும் அவர் அபிதமாக பேசியிருப்பார் வெளிவேடக்காரர் என்று சொன்னாரே ஆண்டுவரே வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை என்று சொன்னாரே ஆண்டுவரே கர்த்தாவே இன்றைக்கு எங்களுடைய சபைகளுக்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம் எங்களுடைய ஆலயங்களுக்காக சமூகத்தில் வருகிறோம் எங்களுடைய ஊழிய நிறுவனங்களுக்காக சமூகத்தில் வருகிறோம் எங்களுடைய கிறிஸ்தவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைகளுக்காக சமூகத்தில் வருகிறோம் ஆண்டுவரே பெரிய காரியங்களிலே ஃபெயிலாகி சிறிய காரியங்களை பெருதிப்படுத்தி கொண்டு நாங்கள் கர்த்தாவே தம்பட்டம் அடித்துக் மேல் இரக்கமாயிரும் ஆண்டுவரே இவ்விதமான வெளிவேடம் எங்களுக்கு வேண்டாம் உங்களுடைய வார்த்தையை அப்படியே நாங்கள் புசித்து வார்த்தையில் சொல்ல காரியங்களை முக்கியத்துவ வரிசைகளை நாங்கள் பின்பற்ற உதவி செய்ய நாங்கள் செபிக்கிறோம் எங்கள் திருச்சபைகளிலே எங்கள் ஆலயங்களிலே சபைகளிலே கமிட்டிகளிலே தனி காணப்படுகிற வெளிவேடம் வாய்மாலம் எல்லாவற்றிற்கும் கத்தாவை சீக்கிரமாக ஒட்டு நாங்கள் முற்றுப்புள்ளி வைக்க கர்த்தாவே புறவினத்தார் எங்களை குறித்து பேசுகிற காரியத்திலே நாங்கள் வெட்டி தலை குனியாதபடி தலை நிமிர்ந்திருக்க தருவீராக இந்த நாளின் தியானத்திற்காக மறுபடியும் நாங்களுமை சோத்தரிக்கிறோம் எங்களுடைய கிறிஸ்தவத்திற்குள்ளே ஒரு பெரிய மறுமலர்ச்சி ஒரு பெரிய அன்பின் புரட்சி ஒரு பெரிய உயிர்மீழ்ச்சி சீக்கிரமாய் கட்டளையிட மாட்டீரா அப்படி நீ செய்ய வேண்டும் என்று உங்களுடைய பாதங்களை பிடித்து கொண்டு நாங்கள் கெஞ்சுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமே